அலி வசல்ல மக்களால் அத்தமா என கூறப்பட்டு வந்த இஷா தொழுகையை எங்களுக்கு தொழுவித்தார்கள் தொழுது முடித்து எங்களை நோக்கி இந்த இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் எவரும் இந்த இரவிலிருந்து நூறாவது ஆண்டின் துவக்கத்தில் வாழ மாட்டார்கள் என குறிப்பிட்டார்கள்